وَأَنِيبُوا إِلَىٰ رَبِّكُمْ وَأَسْلِمُوا لَهُ مِن قَبْلِ أَن يَأْتِيَكُمُ الْعَذَابُ وَأَنتُمْ لَا تُنصَرُونَ وَاتَّبِعُوا أَحْسَنَ مَا أُنزِلَ إِلَيْكُم مِّن رَّبِّكُمْ مِّن قَبْلِ أَن يَأْتِيَكُمُ الْعَذَابُ بَغْتَةً وَأَنتُمْ لَا تَشْعُرُونَ أَن تَقُولَ نَفْسٌ يَا حَسْرَتَا عَلَىٰ مَا فَرَّطتُ فِي جَنبِ اللَّهِ وَإِن كُنتُ لَمِنَ السَّاخِرِينَ أو تقول لو أن الله العلي العظيم عليه சகோதரர்களே பெரியார்களே جلاله ஜல்ல ஜலாலும் ானோ விரும்பிய விடயங்களை விரும்பிய விதத்தில் விரும்பிய நேரத்தில் செய்யக்கூடியவன் எதை நாடுக அதை செய்யக்கூடியவன் விரும்புகிறானோ அதை படைக்கிறவன் உமாய ஷா ாரோ அவைகளை புறக்கக்கூடியவர் நின்று காட்டுவார் வலிகேட்டை நாடுகிறாரோ அவர்களுக்கு வழிகேட்டை நடக்கூடியவர் அவர்களுக்கு அல்ல பெண் ஆண் குழந்தைகளை மட்டும் கொடுப்பார் விரும்புகிறோடு மக்களை கேவலப்படுத்தக்கூடிய நாடுகிறர்களுக்கு ஆட்சியை கொடுக்கக்கூடியவன் யாரிடமிருந்து ஆட்சியை பிடுங்க நாடுகளாக ஆட்சியை பிடுங்கக்கூடியவன் எந்த அளவுக்கு சொல்லி சொல்லி குரான் கடைசியா சொல்கிறது ஒன்றை உங்களால் நாடவும் முடியாது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்றை உங்களால் நாடவும் முடியாது நீங்க நாடுவதற்கும் அல்லாவுடைய நாட்டம் வேண்டும் உள்ளத்தில் உலாட்டம் வருது உருவா உள்ளத்தில் உருவாகுது இதற்கும் அல்ல உரிய நாட்டம் முழுக்க விருப்பம் முழுக்க விருப்பம் எப்படி வேணும் அப்படி படிக்கிறான் மனிதனுக்கு ரெண்டு கால் யானைக்கு நாலு கால் நுலம்புக்கு ஆறு கால் ஆறு கால் சிலந்து எட்டு கால் ஆயிரம் ஆயிரத்தால் பூசிக்கு ஆயிரம் காற்கள் மனுஷனுக்கு ரெண்டு கால் அல்ல பெரிய யானைக்கு நாலு கால் மனுஷனோட சின்ன எறும்புக்கு எத்தனையோ காற்கு எத்தனையோ கால் சுகாம வித்தியாசமாக படைக்கிறார் வித்தியாசமாக படுகிறாவித்தி எத்தனை வகையான ருஷி ஒவ்வொரு மாங்காவினுடைய பே வித்தியாசம் ஒரே தண்ணி ஊட்டப்படுகிறேன் ஒவ்வொரு மாந்தா ஒவ்வொரு மரத்தினுடைய மாந்தா ஒவ்வொரு பேச்சு சொல்லுவாங்க ஒரே இனம் ஆனா வித்தியாசமான பேச்சு ஒரே ஊர் வித்தியாசமான குணம் ஒரே தண்ணி சுகாமம்மா மாந்தா இனிக்குது சில மாந்தா குளிக்குது சில மாந்த தண்ணி புரியும் இல்ல சில மாங்களை பார்த்தா அதனுடைய சதை மிச்சம் இருக்கிறது சில மாங்களை பார்த்தாருத்தி சத இல்லை மாங்கா மாங்க இனிக்குது மாங்க இனிக்குது காய இனிக்க வைத்தால் ஆனா மாமரத்தினுடைய இட கட்டக்குது மாங்க இனிக்குது அதே மரத்தில் உருவான இலை கசக்கு மாங்க இழுப்பு கருத்த முழுங்க மாங்க இழுப்பு மாங்கையுடைய இலை கடப்பு அதுக்கு மரத்துடைய பூ வாசடிக்கும் பூ காய் மணக்கம் கருவப்பட்ட காய் மணக்கு ஏக்காய் மணக்குது மரத்துல மனம் இல்லை கருவப்பட்ட மரத்துடைய பட்டையை வணக்க வச்சா கட்ட மணக்கல்ல பட்ட மணக்குது கட்ட மணக்கல்ல கருவப்பட்ட சில மண் கருவப்பட்டையை வணக்க வச்சா மரத்தை மணக்க வைக்கல்ல சில மரம் மணக்குது பட்ட மணக்காது சந்தன கட்ட மணக்கும் சந்தன கட்ட மணக்கும் ஆனா அந்த பட்டையை சூழல பட்ட மணக்கா சில மரத்தினுடைய பூ மணக்குது மல்லிகை பூ மணக்குது ஆனா இலையில மணல் இல்ல இலையில மணல் இல்ல மாங்க இணைக்குது பாவக்க கதக்குது சொச்சிக்காய் உரைக்குது புளியங்க புளிக்குது ஒரே தண்ணி ஊட்டப்படுகிறது ஒவ்வொன்று ஊசிய வித்தியாசமாக இருக்கிறது ஒவ்வொன்றும் வித்தியாசம் ஆச்சரியம் நொறா ஒரே ஊட்டத்துக்கு இதுல வீட்டு தூக்கி பார்த்தா அவனுடைய சொப்பு வித்தியாசம் கரெட்டின்பட்ட கரெக்டர் குரு நிறம் வித்தியாசம் சிவக தும்போ சிவக தும்போ அல்லாசும் சிவக தும்போ அல்லாவுடைய நிறம் அல்லாவுடைய நிறம் அல்லாஹ் நிறம் அல்லாஹ் கனவொஷ் பண்றான் எப்படி வீட்டு நிறம் சுமான் ஆச்சரியமான நிறம் கரெக்டர் ஆச்சரியமான கலர் கோமா அது ஆச்சரியமான கலர் அது ஆச்சரியமான கலர் அது ஆச்சரியமான கலர் மாண்டிய ஒரு கலர் முத்தினா ஒரு கலர் படுந்தா ஒரு கலர் அல்லா சொல்றான் அண்ணா நிரான் மாண்ட உத்தின கலர் மாறுது கலரை பார்த்து சொல்றோம் கலரை பார்த்து சொல்றோம் கலரை பார்த்து சொல்றான் இது பருத்தனை சமைக்கத்தான் சொல்லுமா அண்ணா நிறான் அண்ணா கலர் உருவாக்குறான் தேசம் வித்தியாசம் முகவாக்கு வித்தியாசம் அல்லா சொல்றான் உம்மட வைத்துள்ளுக்கு அவன் நினைத்த பிரகாரம் உங்களை உருவாக்கி யாண்ட விருப்பம் அல்லாவுடைய விருப்பம் யாருடைய வயிறு வயலு அல்ல அவன் தான் இருக்கும் உங்களுக்கு உருவம் தீட்டினான் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் பக்தருடைய விருப்பம் அல்ல அல்லாவுடைய விருப்பம் குடும்பத்திலே விருப்பம் தங்கத்தால தங்கம் செய்யலாம் நகையா தங்கத்தால நகை செய்யலாம் இங்க தங்கத்தை போட்டா அங்க நகை வரும் தங்கத்துக்கு என்ன விலையோ அத கூடுதலான விலை உள்ள பொருள் அங்கே வரும் இங்களை இரும்ப போட்டா அங்க காரா வெளியாகும் இங்க ஒவ்வொன்ற போட்டால் வெளியாகும் நீங்க இரும்ப போட்டா இரும்பு சாமான தங்க தங்கத்தை போட்டா தங்க சாமான வெள்ளிய போட்டா வெள்ளி சாமான் அதாவது போட்டாங்க போன்றீங்களோ அதே பொருளை செய்யல நீங்க கண்ணியப்படுத்த அதனுடைய மனிதர்களை நாங்கள் அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறோம் இன்று வரைக்கும் யாரும் சொல்ல இல்லை இங்க இல்லாமல் இங்கிருந்தான் நல்லவன் சொல்ல சொன்னாங்களா சொன்னாங்களா கணவண்ட விருப்பத்துக்கு முடிவெட்டினாரு மனைவி செல்லுவா இல்ல கதவு நல்ல ஆட்டத்தில் கடைசி ஆட்டம் இந்த சூட்டு வந்திருக்க கூடாது இங்க வந்திருக்கும் அதை மாட்டுவாங்க அதை மாட்டுவாங்க உலகத்தில் எந்த ஊரும் இல்ல நூத்துக்கு நூறு கீவி குடுத்தப்பட்ட பிளான்ல கட்டப்பட்ட ஊரு மிகவும் அழகான தோட்டத்தில் கை எந்த இடத்திலே அந்த இடத்தில கை கூறிய இடம் கை காலம் கூறிய இடம் கால் வாய்க்கு வாய் கண்ணுக்குரிய இடம் கண் மூக்கு இடம் எப்படி படைத்திருக்கிறார் இந்த காது இந்த அப்படியே தான் ஒரு மணி சோ ஒரு குடி சோசருக்கு வாயில போடுறோம் வாயில போடக்குள்ளே நாங்க பார்த்தோம் பார்க்கலியோ மூணு வகையான வேதங்கள் நடந்திருக்கும் சோரு கையை பிடித்தி சோறு பார்த்தோன்னே கைக்கு விளங்கும் இது நாக்கு போரேந்த சூடு கைதூட்டையும் நாக்குடைய சூட்டையும் கைப்படுத்திக்கிறோம் தெரியுமா இந்த தோளுடைய இந்த கையில் உள்ள தோல் காலுக்கு போட்டிருக்கிற இந்த தோல் தான் கை வைக்கப்பட்ட யாருக்கு நாசிக்காது யாருக்கு நாசிக்காது ஏன் கூட சூட்ட தாங்கும் இந்த பசில சூட்டரு நல்ல சூட்டான சூட்டத்தான் இந்த கை கூட்டும் உடனே வாய்ப்புள்ள போட முடிய மூக்கு சொல்லம் திட்டமாக்காது நாரழுக்கிறது சொல்லுது சொல்லுது மூட்டு சொல்லும் நாரில சாப்பாடு மனம் இல்லை மனம் இல்ல சாப்பிடாது கண் பார்த்து சொல்லும் கண் பார்த்து சொல்லும் நீங்க பார்க்க சும்மா பார்த்து என்ன சொல்லும் பார்த்து கொச்சி கைக்குது கரப்பத்தனம் சேர்ந்து வந்து சாப்பாட்டோடு என்ன படித்திருக்கிறீங்க இது மூணு நடந்ததுக்கு பிறகு சுற்றி வாயில போடுறீங்க இப்ப தான் வாய் சொல்லும் முழுங்கிறத்துக்கு போதுமா ருசியா இருக்குதா கொசிக்க போதுமா பச்சை தண்ணி ஆயிருக்குதா வாய் பேசின இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நாங்கள் ஜப்பான்கார காரம் படைச்சி நாங்க சொல்ற காரில் போய் உட்கார்ந்த உடனே பெ சொல்லுது கார பேசுது பெல்ட் போ அந்த பெல்ட் மசின் அந்த பத்திக்கொண்டே சொல்றம் விளங்குது அல்லா சொல்றீம் நீங்க உங்கள பாருங்க நீங்க உங்கள பாருங்கிறேன் எப்படி படைத்திருக்கிறேன் ஆச்சரிய பிற இந்த கண் பார்க்கும் எழுதி போட்டு சொல்றா எங்களுக்கு இவ்வளவு தான் தெரியும் சந்திர அம்மாவுக்கு தான் தெரியும் உமலை பார்க்கிற பார்வை வாப்பாவை பார்க்க மாப்பார் மனைவரிய பார்க்க நண்பனை பார்வ வித்தியாசம் எதிரிய பார்க்கிற பார்வ வித்தியாசம் மயசில பூத்தாள பார்க்கிற பார்வ வித்தியாசம் மயசில குறைஞ்சால பார்க்கிற பார்வ வித்தியாசம் ஒரு ஆனிமை பார்க்கிற பார்வ வித்தியாசம் ஒரு சாதாரண மனிதனை பார்க்கிற பார்வ வித்தியாசம் சுகசனம் பார்க்கிற பார்வையை உம்மா பார்க்கும் பாச பார்வை மனைவிய பாக்கோட அன்பு பார்வை உம்ம பார்க்கோட கண்ணியம் கலந்த பார்வை மாம்பவ பார்க்கோணம் மரியாதை கலந்த பார்வை ஆசான பார்க்கணும் கண்ணியமான பார்வை நண்பாக்கார் விரோதி பார்த்து கொண்டிருந்தோம் திருப்பி பார்த்த ஒரு நண்பர் வாராரு அவரை பார்த்தோமே பார்வை அப்படியே வித்தியாசமாக பாருங்களேன் பே திரும்பா பேசுற அன்பா சொல்றா கண்மரு கண்ணுடைய பொருளையை விளங்கோடுமா கண் இல்லாதா கிட்ட போவோம் பால்களை ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்ச ஒரு நோயாளியை பார்த்துவாங்க பத்திர போத்தியசாலைக்கு போவோம் என்ன நடக்குது கண் எப்படிப்பட்டது காவ் எப்படிப்பட்டது வாய் எப்படிப்பட்டது சுகானம்மா சுகானம்மா ஒரு நோயா இருந்தாரு மௌசாகித்தாரு மௌசாகித்தாரு அல்லாஹையா சுவாச நல்ல ஒரு மனிதன் ஆனா சாப்பாடு சாப்பிட கூட நல்ல சுவைத்து ஊசித்து சாப்பிடுவாரு அவருடைய முறை இருக்கிறேன் ருசியான சாப்பாடு இதை சாப்பிடுவார் நல்ல ருசியான சாப்பாடு எவ்வளவு ருசியாக இருக்க அவர் சொல்லுவார் அகரத் தொண்ட குளிர்குள்ள இரங்கும் வரைக்கும் தானே அதுவரைக்கும் தானே இந்த தண்ணி அதுக்கு பொருள் வேறு தானே அதுவரைக்கும் நல்லா சாப்பிடுவோமே கடைசியா நோயில் வந்து சிலே கண் சட்ட நோய் விசாரிக்க வைத்து இருந்தேன் அவர் சொன்னாரு மூக்குக்குள்ளால மட்டை போட்டு சாப்பாடு இருக்கிறான் மூக்குக்குள்ளால மட்டையை போட்டுத்தான் சாப்பாடு கிழங்கு அவர் சொல்றாரு முக்தி சார் இப்பதான் அந்த மக்காவோட கடகல்ல பேசு ருசியா சாப்பிட்டோமே அந்த சாப்பாடுடைய பொறுமதிப்பதா வழங்கிருந்தார்கள் சாப்பாடு சாப்பாடா போகுதா தண்ணியா போகுதா பாலா போகுதா உப்பு இருக்குதா கொச்சிக்கு இருக்குதா என்ன ஒன்றும் கதிர நிர்மதிஹா கதிர நிர்மதிஹா ஒரு நிறமத்துடைய பிரயோசனம் அந்த நிறமத்து பறிக்கப்பட்டதுக்கு பொருள் ஒரு ஞான பிரயோஜனம் அந்த ஞானத்து படிக்கப்பட்டதுக்கு பிறகு வழங்கும் அல்லாஹுடைய நிறுத்தப்பிரகாரம் எங்கட அவங்கள நாட்டம் ஒன்றுமே இல்லை எங்களை நிறுத்தப்பிரகாரம் யாருக்கும் பணக்காரனாக ஆகவும் இயலாது எங்களை நிறுத்த பிரகாரம் யாருக்கும் ஏழையாகவும் இயலாது நாட்டம் மனை அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறான் அல்லா சொல்றான் மனிதனே பதத்திரத்துக்கு நான் எடுத்த ரோமீரிய மூலப்பொருள் என்ன மூலப்பொருள் தண்டம் அல்ல மாணிக்கவும் அல்ல தயவனும் அல்ல என்ன அல்லாவே சொல்றான் அற்பமான தண்ணியால தான் இவ்வளவு கண்ணியமான மனுஷனப்படுத்திருக்கு அற்பமான தண்ணி எந்த அளவுக்கு அற்பமான தண்ணி தான் சுலானம் வாசிக்கிற தண்ணியை பற்றி பல வகையா அப்பா தூண்ணோ அந்த தண்ணியை நீங்க பார்க்கலையா அந்த சொத்து தண்ணியை பார்க்கலையா பாருங்கோ பாருந்தோந்தோனோ அந்த அந்த தன்னையை மனிதனாக படைத்தது நீங்களா அல்லது நாங்களா நீங்களா நாங்களா நாங்க படைத்தோம் எதிர விருப்பம் சுருக்கமா என்ன போனா நாங்க எல்லாரும் அல்லாஹுடைய விருப்ப பிரகாரம் தான் கூடிக்கு மேல வாங்குகின்றோம் அர்த்தக்காக குரான் அவங்களை சிரிக்க வைத்தான் உங்களை அழ வைத்தான் புரிளை கடை சிரிக்கிறேன் பாப்ப சிரிக்கிறாரே பாப்பா சந்தோஷம் பெறாரு அதே பிள்ளைய மௌத்தாக்கிறான் பாப்பா அணுகிறாரு அல்லா சொல்றான் நீ சிரிக்கிறத்துக்கு நாட்டம் பேரும் நீ அழுகிறத்துக்கு நாட்டம் அல்லா அவருடைய விருப்பம் இப்ப நாங்க என்ன செய்யும் எங்க கொண்டோல் ஒன்றும் இல்லை கொண்டோல் ஒன்றும் இல்லை எல்லாம் கொண்டோல் பூமி ஆட்டிடம் எ பயந்தோம் முழு நாடும் பயந்துச்சு கண்ணார பார்த்தோம் இங்க மாறி மக்கள் கண்ணார பார்த்தாங்க மிச்ச நேரம் ஆடு ஆற சொல்றாங்க இருபத்தி செகண்ட் சும்மா உட்கார்ந்து இருந்த புதுவ சொல்றாங்க கிலோ நாடு எங்கோ ஆடின ஆட்டத்தினுடைய தாக்கம் அண்ணா சொல்றேன் இது எக்ஸாம்பிள் இது ஒரு சாம்பல் ஆச்சு சொந்தோம் இந்த ஆட்டம் ஆடப்போகுது முழு உலகமும் சேர்ந்து முழு ஆடும் ஆடுறது மட்டுமல்ல கடல்ல நெருப்படுத்தும் ஒயிடல் பிஹாறு وإذا البحار سجلت قدل نرب نربكم فاني يربنا نتره ولها قدل نربه بسنا فاني يوطره فاني يربه انتر القارئة ما القارئة وما أدراك ما القارئة يوم يكون الناس كالفراس المبصوص وتكون الجبال كالهن المنفوص மலைகள் பறக்கும் மேற்பட்டி மத்தி மலை பெரியன்ஸ் இந்த பெரிய சீக்கிராஹு பறக்க நோக்கிறது தெரியுமா பான சிஸ்டம் ஃபேன் சுத்தக்குள்ள கீழக்கு காயில கடாசுக்கு கடாசுக்கு வந்து ஓபேஸ்ல ஃபைனலா வெச்சிருக்கு காயிலல வெச்சிருக்கு ஃபேன் அக்வட்டர் என்ன செய்யும்? எது பரகொ பேப்பர் பரக்கு. இப்ப பேப்பர் பரக்காம இருக்குது என்ன பண்ணிரமா செய்வோம்? ஒரு பெரிய பாராங்கள எடுத்துருவோம். சந்து அல்லது பொருள் ஒரு பாரமான பொருளை வெச்சிடுவோம். இப்ப ஃபேன் அ போட்டனே கல்லு பர கிரீடமாகும். இப்ப நான்ங்க மட்டுமல்லது மனிதா ஞாபகத்து மேல உள்ள உலகம் ஆடாம அகையாம இருக்கிறதுக்காக இந்த மலைகளை முளைகப்பதாக படைத்திருக்கிறோம் இந்த மலைகள் பறக்க ஆரம்பிச்சா நீ கண்ட பறப்பீங்க اغره حال اكثر اذا وقعت الواقعه ليسن لي وقعتها كاذبه قافله الرافعه اذا رجت الارض وجاه ومسه الجبال بصت وكانت حباب مبصت وانتم ازوالا ثلاثه قران تنبؤي قران تنبؤي ملائكه فاجاكم கடலை நெருப்படுத்தும் இந்த பள்ளிக்கு மேல இந்த பள்ளியில பள்ளிக்கு காணி வகுப்பு செய்யப்பட்ட நாள் தொட்டு பள்ளிக்கு நாள் தொட்டு சூர் ஊரும் வரைக்கும் இந்த பூமி பள்ளிக்கு மேல் யாரெல்லாம் சொல்லுவார்களோ மட்டுமல்ல வரைக்கும் இந்த தாமி படைக்கப்பட்ட நாள் தொட்டுமத்துடைய நாள் வரைக்கும் இந்த பூமிக்கு மேல என்ன நடந்துச்சு நான் பேசக்குள்ளே எப்படி பேசினேன் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க பூமி சொல்லும் நீங்க துணு சொல்லும் ஒரு கூட்டமை காதல் இருக்கிறாங்க ராவேல தூங்குறாங்க பூமி சொல்லுங்க கோடான கோழி மக்கள் இந்த பூமியை மக்களுடைய நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறேன் தான் இந்த பூமி கையாபத்து வரைக்கும் நிர்வகிக்கப்படும் நிர்வகிக்கப்படும் அண்டை கண்ணார பார்த்தோம் முப்பத்தஞ்சு நிமிஷம் கொழும்புல சின்ன ஆட்டம் உமாயா தெரியுமா உம்மைக்கு பலத்திருப்பைய கொண்டு வர தேவன் அதுக்குள்ள வந்துட்டான் அதுக்குள்ள வந்துட்டான் பிடிக்கும் சூர் فَصَئِقَ مَنْ بِالسَّمَاوَاتِ وَمَنْ بِالْعَرْمِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ ثُمَّنُ بِخَبِيْهِ أُخُرَا فَإِذَا هُمْ قِيَابٍ يَمْمُرُونَ القرآن علىها شغل ذي ذي الله علىها شغل ذي لَكِلَّنُ لَمْ اللَّهُ لِيَذِرِبْتَ بَبْتَرْهَارَمْ بَعْدِهُمْ بِنِذْكِرُومِ أَلَهُ لِيَذِرِبْتَ بَب என்னுக்குரிய வா சிறுபான்மை பெரும்பான்மை இல்ல பெரிய சமூகம் சின்ன சமூகம் இல்ல பெரியவங்களுடைய சிற்பாண்ட இல்ல என்னுடைய வியாபாரம் அண்ணா கூடிய கையை நல்ல யாபத்துக்கு அமைச்சர் அல்லா சொல்றான் உலகத்தில யாருக்கும் நான் அநீதி இணைக்க மாட்டேன் அநியாயம் செய்ய மாட்டேன் சிறுபான்மை சமூகமாக இருக்கோம் பெரும்பான்மை சமூகமாக இருக்கோம் நான் யாருக்கும் அநீதி வைக்க மாட்டேன் இன்னி சர்வம் பிரகலான சி பிறருக்கு அநீதி இணைப்பதை எனக்கு நான் அரமாக கொண்டிருக்கிறேன் யார் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் நான் ஒரு நான் அநீதி இணைக்க மாட்டேன் அல்லா ரெண்டு வேலை செய்ய மாட்டான் அல்லா ரெண்டு வேலை செய்ய பார்த்தான் ஒரு நாளும் அநியாயம் செய்ய மாட்டான் அல்லா வல்லாவில் உலகத்தில் நாங்கள் யாருக்குமே அநியாயம் செய்யல வலா பபீலா பபீலா சொன்னா ஈசப்படம் சாப்பிடும் ஈசப்படம் சாப்பிடுவோம் எடுத்து பாரு ஈச்சப்பல அந்த கொட்டைக்கே விதைக்கிறேன் இந்த விதைய சுத்தி ஒரு டிசு வீக்கும் வெள்ளக்கலர் டிசு கலர் வீக்க விளங்கா ஒரு டிசு இந்த டிசுவை நினைக்க இந்த டிசுவை நினைக்க தராசிக்கிறா இந்த திசு நினைக்க தராசி இல்ல அல்ல சொல்றான் இந்த திசுவினுடைய அளவு பிரதானம் நான் அநியாயம் செய்ய மாட்டேன் வன ஊடா சாப்பிடுறீங்க அதுல உள்ள அந்த நிலையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரே கலர் ஒயிட் சொல்லீத கலர் இருக்கக்கூடிய அந்த டிசுவினுடைய அரவு பரவாதவும் நான் யாருக்கும் அணி வைக்க மாட்டேன் இன்னிக்கும் முழுமான அலசு பிறருக்கு அநீதி இணைப்பதை எனக்கு நான் அராமாக்கி போகிட்டேன் அந்த அண்ணா செய்ய அல்லா நீரம் செலுத்தக்கூடியவன் அக்கிரமன் நீரம் செலுத்தக்கூடியவன் அல்லாஹ் சொல்றாள் உலகத்தில் நம்ம யாருக்கும் அணி விளைக்க மாட்டோம் இரண்டாவது அல்லா ஒரு நாளும் பொய் பேசவும் மாட்டான் அல்லாத பேச்சில பொய் இல்லை அல்லாஹ் பேச்ச திரட்ட மாட்டான் அல்லாஹ் பேச்ச திரும்பவும் மாட்டான் அல்லா சொல்றான் நான் ஒரு நாடு போய் பேச மாட்டேன் அஸ்ல பொமே ஹதீசா அல்லாத குடவும் உன்னை சொல்ல கூடிய யாரும் அல்லாத குடவும் உன்னை பேசக்கூடிய யார் விருக்கிறாங்களா சொல்லுவோம் உலகத்தில் யாரும் இல்ல உலகத்தில் யாரும் இல்ல அல்ல சொல்றான் நானும் பொக்க மாட்டேன் நபியும் பயிற் பேச மாட்டான் என்பி நம்பிக்கை உண்மை உரைக்கு கூறியவர் அல்லா சொல்ல நான் பேச மாட்டேன் அல்லாஹ் வாக்கறி வாக்குமாற்றுவார் வாக்கு நிறைவேற்றுவார் அல்லா சொன்ன சொல்ற வாக்குறுதி கொஞ்சம் சடஞ்சு வாக்குறுதி கொஞ்சம் நேரம் சோதிக்கிறதுக்கு அதுக்காக வேண்டி சோதனை அதுக்காக வேண்டி பின்னிக்கு போகவான சோதனை வரும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டார் அல்லா வாக்க மாட்டான் அல்லா தொழில் பேச மாட்டான் அல்லா என்னெல்லாம் சொல்லிருக்கிறாரோ இதெல்லாம் நடக்கத்தான் போகுது அல்லாஹ் சொல்லிருக்கிறார் வாழ்க்கையில மறக்கத்து வேணுமா வாழ்க்கையில மறக்கத்து வேணுமா சுகானம்மா வித்தியாசம் மறக்க மௌனா சயித் அமது ரப்பெங்குமா சொல்லுவாங்க வீணுடைய நிலைக்கு பெயர் மரக்கச் வீணுடைய நிழலுக்கு பெயர் மரக்கச் என் அர்த்தம் பறக்கத்து இருக்கும் ஏ நிழல் எங்க இருக்கு தெரியுமா எங்க இருக்கும் ஏன் நிழல் எங்க இருக்கும் நான் எங்கிருக்கிறேனோ அங்கத்தான் எங்க நிழல் இருக்கும் நீங்க எங்கிருக்கிறீங்களோ அங்கத்தான் அவட நிழல் இருக்கும் இதே போல பறக்கத்தா வீடு நிழல் வீடு எங்கிருக்கோ அந்த பறக்கத்தில் இருக்கும் ولو ان اهل القرى امنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والارض الله شرح القرانه بين الله وكبك انك بركت لي واي حاجه سبب கொடுத்திருவோம் بركه بركه આજ தெரிய माने बरकत बिटिया शमान दिरवा बिटिया शमान बरा और माते सोरांगा قرآن لفرحة السورة ما قرار وليه وزير عليه الصلاة والسلام وزير قروا النبي او كالذي مر على قريةٍ وهي خاضيةٍ على أروسها اذر مللت سمدضاً نعرف عدد فيتا فهر للباة اللهم دبات كيف تروني عمد بناء الله سبحانه وتعالى وزير عليه الصلاة والسلام من هرور قرار ஊருக்கு போச்சு அந்த ஊருக்கு போன அந்த ஊருக்கு சேர முழு அம்மாட அந்த ஊர் அப்படி அம்மா மனித கோடிகள் இல்ல சஞ்சாரங்கள் இல்ல ஒன்றும் அந்த கணவைக்கு மேல் ஏழிக்கொண்டு தேவையான உணவை எடுத்துக்கொண்டு இந்த நடிப்பை இருக்கிறார் ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்க அண்ணா அண்ணா இவைங்களை அல்லா எப்படி எப்ப உயிர்ப்பிப்பான் சந்தேகத்தில் கேட்டல்ல தீவான படிக்கிறார்கள் அல்லா இதன் நூறு வருஷம் ஆகிட்டு நூறு வருஷத்தை ரெண்டு விஷயம் ஆகிட்ட அல்லா கேடல் தம் நபித்த எவ்வளோ காரவா எவ்வளவுக்கார வீதி தூக்கத்துல எவ்வளோ காரம் மா கொஞ்ச நேரம் நூறு வருஷம் நீங்க தூங்கிக்கிறீங்க நூறு வருஷம் இப்ப சொன்னா நம்ம பறந்த ரெண்டு விஷயம் ஒன்று சாப்பாட்டை பாருங்களோ ஒன்று கல்வையை பாருங்க கலவைய பார்த்தா எலும்பு கூடும் இல்லை இவர் நூறு வருஷம் மவுத்தானவர் அல்ல எதிர்பார்க்கிட்டார் இவரை எழுதி இந்த பத்தொன்பதா கழுது கூடு முழு தெரிஞ்சு நூறு வருஷமும் தான் இங்க பாருங்க உங்களை சாப்பாடு அப்படியே சூடாயிருக்குது இங்களை பாருங்க உங்களை சாப்பாடு ரொம்ப சூடாக சமத்தி கொண்டு வந்து வச்ச மாறு சாப்பாடு சாப்பாடு கொண்டு மாறுமாட்டில் சொல்றாங்க நேரம் அவனோத்தான் இப்ப தான் சமத்தி கொண்டு வந்து வச்ச நேரம் தான் இது நூறு வருஷம் இதனுடைய நேரத்தை அல்ல சுருக்க இதனுடைய நேரத்தை அல்ல வருஷம் இதுக்கு ரெண்டு செக்கண்ட் ஒரு உப்மையனுடைய கவலுடைய வாழ்க்கை இந்த ஒரே நிலையத்தின் சாப்பாடு மாறி ஒரு காவலுடைய கவலுடைய வாழ்க்கை இந்த கணவரை குவான் நான் பேசுற சம்பவம் அந்த குவான் இல்ல குவான் மிக நூறு வருடம் சாப்பாடு நாங்கள் இதே மாதிரி தான் வீடு ஹராம் ஹலால் இல்லாம பொய் பரத்தோடு செஞ்சி மாறுபாடு செஞ்சு ஏமாற்றம் செட்டி நீங்கள் நூறு வருஷம் சம்பாதிக்கிறதும் முறையான முறை பிரகாரம் நீங்க சொத்து தேர்வீங்க பணத்தை சம்பாதிக்கிறீங்க அன்புக்குரிய சங்கையாளர்களே சகோதரர்களே ஞாபகத்தில் நடித்தோம் உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் குறுகிய நிறத்தில் சொ நிறத்தில் கிடைக்கும் சாப்பாட்டு நேர நேரம் தேவைப்படும் அல்லாஹ் அல்லா பாசிச் அல்லா ஹாபில் அல்லா பாசிச் வாழ்கிறப்பை நான் உடைப்போம் அல்லாஹுடைய அர்த்தம் எப்படி விருப்பம் வரக்கெய் சொன்னா எமோ அங்க டெல்லியில் இருந்தா மிகப்பெரிய மார்க்க அஞ்சர் பல தலைமை இளைஞருக்கு வந்து இருக்கிறார் பக்கத்து உமாரி ஆத்தங்கள் பேசுவாங்க அதனால சொல்லுவாங்க உதாரணம் உண்டு மறக்கத்துக்கும் இல்லாத வாழ்க்கைக்கு சொல்ல பாரு நாய் நாயே மாட்டை நடத்துவாங்க நாய் ஆளு நாய் உலகத்தில் யாரும் நாய் சாப்பிட நாய்க்கறதுக்கு போனா அந்தந்த ஊர்களில் அவங்க நலமையா சாப்பிடறது இல்ல சும்மா முசுப்பு சாப்பிடுவாங்க நாய் கோபாமடு இல்ல நாய் ரெண்டு வரை குட்டி போடும் ஆக கூடுதலாக குட்டி போடுற மிருகத்திலொன்றுதான் நாய் ஆனா வெளிய வரக்குள்ள பெரிய அளவுக்கு வருவது கடைசியா பார்த்த நாய் எங்கே காணும் அன்பால செங்கையாத சகோதரத்தை தெரியார்களே நாய் எடுத்துக்கொண்டா வரக்குள்ள மிச்சமா வருகிறேன் யாருடைய தேவையும் பூர்த்தியாகவும் இல்லை ஆனா கடைசியில முடிவை பார்த்தா எந்த விதமான நாய் பற்றியே காணும் ஆடு ரெண்டு ஒன்றுதான் போரும் உலகத்துல ஆடு பொருளாதார மாதிரி எந்த மிருகமும் பொருளாதார சாப்பாட்டுக்கு வேணுமா ஹஜ்ஜில வேணுமா வேணுமா நோய் வந்தாக்கான வைத்து பார்த்தா சுகானம்மா இப்படி மாற்று பண்ண இருக்கிறா அல்லா இப்படி வச்சிருக்கிறானா அல்லாவுடைய ஹசாரா எவ்வளவு இருக்கிறா என்று ஆச்சரியப்படுவோம் சுஹானம்மா இவ்வளவு நடந்தும் அறுக்கப்படக்கூடிய ஆடுகளுடைய எண்ணிக்கை மட்டும் முப்பது லட்சத்துக்கு மேல முப்பது லட்சத்துக்கு மேல உலகத்தில கொடுக்கிற உகையா மேல அஜில கொடுக்கிற உருவாந்தம் எ தண்ணியுறையும் வராதது போல உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் ஆற்றிக்கு சாப்பிட்டாலும் அந்த பஞ்சம் வரமாட்ட புற வரமாட்டார்கள் ஆனா பார்த்தா வேண்டும் மறக்க பறக்கத்து இருக்குமோ அந்த வீடு பறக்கத்தில் பறக்கத்தான வாழ்க்கை எனவே வாழ்க்கையில் பறக்கத்து வேணும் என்று சாப்பாடு ஹலாலான சாப்பாடு ஹலால் ஹலால் பேரும்போ حرام حلال கொண்ட மட்டும்தான் நல்லது வரும் வாழ்க்கையில ஹராம் ஹரான் தான் ஹலால் ஹலால் தான் இன்னல் ஹலால ஹலால் மிக தெளிவானது தெளிவானது எனக்கு எது ஹலாலோ அதுதான் எனக்கு சொந்தம் எனக்கு எது ஹராவோ அது எனக்கு சொந்தமானதல்ல மக்களுக்கு பொ சம்பாதிக்கிறோம் எந்த முக்தி உங்களுக்கு மசுவா தந்தாலும் அந்த பணம் ஹராமான பணம் அந்த படம் ஹராம் அந்த பணத்தான லாபம் கிடைக்க மாட்டாரு பாப்பா என்றாரு அனந்தர சொத்து பங்கு வச்சோணம் அனந்தர சொத்து பங்கு வச்சோணம் அந்த மார்க்குது மூத்த நாளுக்கு கூட இருக்காப்பூட கொடுக்க பாப்பம் வாப்பட சொத்து பங்கு வைக்கப்பட சொத்து மட்டுமல்லி மட்டுமல்ல ஒரு பெனண்டோர் காடு வாங்கினார் என்ன பெனண்டோல் எத்தனை பேருடைய பத்து பெண்ணண்டோர் ரெண்டு தான் குடிச்சாரு எட்டு பெண்களும் அனந்தர சொத்து சொல்லப்பட்ட முறை பிரகாரம் பங்கு வைக்கப்பட வேண்டும் அதுல மையத்தூட்டுக்கு வந்தவாளுக்கு தளவது அதுக்கு அந்த பெட்ரோல் பாதி கேளாது அதுக்கு அந்த பெட்ரோல் பாதி கேடாது மவுத்தானா அவர் மௌசாக அவருக்கு வயசு ஐம்பது அவருக்கு வயசு அம்பது அவர் மௌத்தாக முன்பே வயசுடைய ஜனாதா ஜெய்தன் ரவுத்தர் மௌத்தாக முன்னாலே யாரும் அவருடைய பாப்பா மூத்து மையத்துக்கு அம்பது வயசு விட்டா வாபகளுக்கு சிரிப்படும் குறைஞ்சது அப்போட இருக்கிறாரு இந்த ஐம்பது வயசுடையவருடைய சொத்து பங்கு வைக்கப்பட்டா அப்பக்கு பதினாறு கஷம் ஆறு வீதம் சொத்து யார சொத்து அப்பட சொத்து இந்த மையத்து அப்பயிறு அப்படின்னு வந்து வைக்கப்பட வேண்டும் இது நான் கொடுத்தது அல்ல ரசூலுல்லா சரவு கொடுத்தது அல்ல இது அல்ல கொடுத்தது அப்படி வரோட அப்படி வரவன பள்ளியில நிக்கா டிக்கா கரியாதிய கபோதி இன்னமே அல்ல இன்னமெல்ல ரெண்டு சாட்சிய ஒண்ணு துவக்கி பள்ளியிலேயோ ஊட்டிலேயோ இருட்டு அறையிலேயோ சரியாக நம்பிச்சு இது எழுதல்ல ஹார்ட் அட்டாக் யார் மூத்தி யார் மௌத்தமூர்த்து சந்தோஷத்துல மூத்த அல்லது உமடை ஆசிரியர் மொத்த இடங்க கல்யாணத்தை பார்க்கறது உண்மை இல்லையே என்று ஆசிரப்பிரமுக எப்படியான உத்தரவாக்கிட்டே ஞாபகத்தில் அபிவிருத்தார் மாப்பிட்டு மாப்பிழ சொத்து அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட்டு பிரிக்கப்பட்டால் இருபத்தி வீதம் மனைவிக்கு வைக்கிறோம் எத்தனை வீதம் வாதவும் இல்லை தொடர் இல்லை குடுப்பாங்களா நீங்க குறிக்க இந்த உங்கள சொத்துல வேண்டும் அவத்து மா கண்டுபிடிக்க மாப்பிள்ள மாப்பிள்ளும் வரல மாப்பிளத்தில் ஒன்னுக்கு ஒப்பந்தம் வைப்போம் கல்யாணம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு கமிஷன் இவருக்கு கூட்டி விட்டாரு சென்று நாளில் மாப்பிள மவுத்து மாப்பிளிட முழு சத்துரையும் உடுத்துக் கொண்டிருக்கிற கூட இருபத்தஞ்சி சொந்தம் மனைவிக்கு சொந்தம் ஹலால் என்றது பக்தி மட்டம் அல்ல அனந்த பாப்ப கரண்டியாக உப்போ சொத்து இல்லாது அது கரண்டா அது சொத்து பேருந்த வாழ்க்கையில ஹலாலான படம் ஹலாலான இருப்படம் ஹலாலான வீடு ஹலாலான வாகனம் ஹலாலான தொழில் ஹராம் ஹலால் தான் அலவை அலவை அளவை தராசில போட்டு சாமான இருக்கிறது மட்டுமல்ல வேலை செய்யிறோம் ஸ்கூல்ல பண்ணிக் கொடுக்கிறோம் கடையில் வேலை செய்யறோம் அங்கே அளவை நிர்வகிக்குது கடையிலே அளவை நிர்வகிக்குது கடைக்கு வேலைக்கு வாரு மாசம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கண்டிப்பாக எத்தனை மணிக்கு போகணும் ஒன்பது மணிக்கு போகணும் ஒன்பது மணிக்கு வரணும் அஞ்சு மணி தான் போகணும் அஞ்சு மணி தான் போகணும் தொலை டைம் பழல் சாப்பாட்டு இருட்டை அசிட்ட எவ்வளவு நேரம் தேவைப்படும் சொல்லுகின்ற எச்சர காத்து காற்று எச்சர காத்து லொஹரு தொந்திரண்டு செஞ்ச முடியுமா லொஹரு சொல்லட்டாய் பள்ளிக்கு வந்தாரு அன்றைக்கு சுபகம் தொகுகே தொகுந்து கொண்டாரு உங்களோட பேர்ல யாத்திரோதிக்கவும் ஓவிட்டாரு ீங்க கத்தி வாங்கிட்டு அந்த முடிவாங்க வாங்கிட்டு வைத்தாரு இந்த நேரம் இருக்கூடிய குறை செய்யக்கூடிய மக்களுக்கு ஒயில் இருக்கிறது படிச்சுட்டு இருக்கிறோம் அரசாங்க சட்டம் தருவது அரசாங்கம் ஒருவே அதுக்கு மட்டுமல்ல முடிச்சி நீ கூட போகும் மேலும் சிலபஸ முடிச்சோம் சொல்றாரு ஸ்கூலுக்கு வாங்க இது மேல பரிசோதனை முத்தத்தை அலவை நிறுவனங்கள் வெறுமனை வட்டி மட்டுமல்ல கரப்புரை சேர்ந்த மட்டுமல்ல அனந்தர சொத்து ஹலால் ஆக இருக்க சொத்து மனைவிக்கு சத்தி இது மனைவியில் வாசிற்கு பிறகு மனைவியின் அனந்த சொத்து மனைவி கிடைச்சிக்கிறது மனைவியிட சொத்து மனைவியிட சொத்து சொல்ல வித்தியாசமா பாருமோ சொன்ன முக்கியமான சகாதி அப்துல்லாது பார்த்தா இருபத்தி மூணு வருஷ காலம் சகாவியாக இருந்தவர் ஆரம்பே இஸ்லாத்துக்குள்ள வந்து நபி மவுத்தாகும் வரைக்கும் நபியோட இருந்தவங்க முக்கியமான வீட்டில் இவருக்கு அனுமதிலாமி நகல் சாஹிபன் செருப்பு தூக்கி ஒரு முக்கியமான என்னுடைய மனைவிய பேர் ஒரு நாடு அப்துல்லா துகாரியே உமா அன்பு தாயே எனக்கு பேசுவார்கள் என் மனைவியே போன்ற இந்த காத்த எனக்கு தந்துடுமாறு கேட்டாவது காத்து நீ இந்த காத்து குடித்தகுதியான பெண் உனக்கு உனக்கு மிச்சம் கார்க்கு நிச்சயம் வருமானம் நீ இந்த காத்து கொடுப்பாய் அந்த காத்த எனக்கு தகுதுன்னு கேட்டார் இந்த பொங்கல் ஆச்சரியப்பட்டவணை கொடுக்கிறது நேரே போன ஓடி போன யாரத்தில நவீனத்துல அனுமதி கேட்டாட்டுக்குள்ள போறதுக்கு மனைவியாட்டு கணவனுக்கு கொடுக்க மனைவி கொடுக்கிறார் சொத்தி பிரச்சின பத்துலமான மார்க்கோனாருங்க மனைவியில வாச மருமகனை பார்த்து இது மகள் பாத்திமாவுக்கு வச்ச காணி இந்த காணியில நீங்க ஊட்ட கட்டிக்கு போனார் யார் சொன்னாரு யார் சொன்ன காணி யாத காணி மனைவி காணி காணி எழுதி மனைவி ஊட்ட கட்டி முடிச்சிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு உழைச்சி பாடுபட்டு உழைச்சி தேடி கண்டை வாங்கி இங்க வாங்கி ஊட்ட கட்டி முடிச்சுட்டாங்க சந்தோஷமா வாழ்றாங்க யாருக்கும் பயாசமா சீக்குது மனைவி மௌசாமிட்டான் மனைவி மௌசாயிட்டா இப்ப ஊப்படி ஹாராட்டம் செய்தி நாங்க வாங்கொல்ற தரங்க வாங்கொ கா வாங்கிடறாங்க மாமா உடன அவங்க டவுன் வாசல அவங்க சொல்ற காணின்ற கடை சும் கடை நிறுவி சும்ப செய்ய போட்டு செய்வத்த மட்டும் பேசவான யாவத்தை மட்டும் இருக்கவானம் நஷ்டத்தை பாடபடுங்கோசினு ஹரா அமைச்சினுள் ஹலால் மிகத்தறிவானது ஹரா மிகத்தறிவானது ஹரா ஹலால் இல்லாம சீவில் வா சாப்பாடு வருமானம் அலாலாக இருப்பாக இருக்கும் ரெண்டாவது நான் அன்பாக சொல்றேன் இரக்கமாக சொல்றேன் நாங்கள் வீர்ப்பணி பாரணம் கொண்டா ரெண்டாவது செய்ய வேண்டியது என நாங்க எல்லாம் நம்புறோம் அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை அவங்களுக்கு தெரியுமா வித்தியாசம் இஸ்லாத்தி அல்லாதுக்குள்ள நுழைந்தோம் ஏராளமான கண்ணியமான இந்த ஆயிரத்துக்கு முந்தைய ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு அல்ல பூ எப்படி சொல்ற யா ஐயோ ஈமான் கொண்டவர்களே நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்க ஈமான் கொண்டவர்களே நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ என் அர்த்தம் என் அர்த்தம் கத்திர வைத்து நாங்க பேசுறா சொல்றோம் நாங்க எங்களே கூப்பிடுவார் இங்க அல்லா கூப்பிடுறாங்க யா ஐயோஹன்னு ஈவான் கொண்டவர்கே யா ஐயோஹன்னா சில்ல நம்பிக்கை கொண்டவர்களே எங்களை பார்த்து கூப்பிடுற ஒரு நீங்க வாங்கோ என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் வித்தியாசம் என்னன்னா என்ன? தும்பறது இந்த யார சபையில ரைி பொது என் ஊர்ல இந்த பசார்ல எத்தனையோ பேரை விட்டு கிடைக்குது இந்த பசார்ல நாங்க பாத்தீங்களோ வெச்சனையோட கட்டி பறந்தவங்களை வட்டி என்ற நேசல்ல சொல்லுற கூடியவரே வட்டி வாங்கிப்பார் எல்லாருக்கும் மிரங்கும் எல்லாருக்கும் விளங்கும் ஆனா செய்யறது கஷ்டம் தெரியுமா உதாரணம் சொல்றது நான் பிரதமையா சொல்றது குடிக்கிறாங்க சொல்றா அவர் குடிக்கிறார் அவர் இதை செய்து காட்டும் அதுக்கு பேர் இஸ்லாம் அதுக்கு பேர் இஸ்லாம் அல்லாஹ் கருத்தை இப்ராஹிம் அடேஸ் தரம் அவங்களுக்கு அல்லா சொன்ன பொருவா செய்வோம் எங்களுக்கு அவளோ சொல்ல மட்டி விட்டு வெளியமாக மகரம் வேணுங்கோ கண்ண பாதுகாப்பு அறுக்க போறாங்க இன்னி அன்னி யா சுகானம்மா அன்பவர்களே சங்கையானவர்கள அல்லா போடுக்க வச்சிட்ட அல்லா சொன்ன மகன வாடுக்க வச்சிட்ட ரெண்டு பேரும் மாப்பட கையில கத்தி மகன் படுக்க வச்ச பத்திருக்கிறேன் உண்மையான முஸ்லீம் ஆகிருக்காங்க இவ்வளவு நாளும் வாய்ப்பேசி இப்ப செய்து காட்டுட்டாங்க முன்னி வாய்ப்பேசி இப்ப செய்து காட்டங்கோ பலம்மா அஸ்லமா ஊழல் தேதி ரெண்டு பேரும் ரெண்டு வந்துட்ட வழிப போன கரு கத்திய வச்சாரு இன்றைக்கு நாங்க முஸ்லிமன் என்று சொல்லி ஓடுறோமே முஸ்லிமீன் என்று ஓடுறோமே இந்த மகண்ட கழுத்தில கத்திய வச்சிக்கொள்வது முஸ்லிமின் நான் வழிபட்டு விட்டேன் ஈமான் கொள்றது நேசி இதை ஈமான் கொள்றோமோ இதை வாழ்க்கையில கொண்டு வாங்க அறாமல் பெண் இரண்டாவது வாழ்க்கையில் வரவேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் அல்லா எனக்கு நசிமாக்குவானாக அல்லா உங்களுக்கு நசிமாக்குவானாக ஆண் பெண் கலப்படம் மகரம் பெயர் என்ற பழக்கம் மகரம் பெயர் என்ற பழக்கம் இன்றைக்கு சமூகத்தில் அப்படி இல்லாம நான் எப்பயும் சொல்லுவேன் சில பாவங்கள் இருக்குது இந்த பாவத்துக்கு நினைச்சல் என்ன செய்யல என்ன செய்யல பாவம் நினைக்கல பாவம் என்ற மகரம் இல்லாத உறவு முறைகள் மகரமில்லாத பெண்களோ இருக்கூடிய உறவு உறவு சுகானம் தான் மதவியோட நாமட மனைவி தம்பியம் தான் குடும்பத்திலிருந்து அக்கம் பக்கத்துல தனக்கு சாமான வார சும்தா பெண்களோட இருக்கக்கூடிய உறவுகள் கூடிய பெண்களோட பெண்களுக்கு ஆண்களோட இருக்கக்கூடிய உறவுகளை பார்த்தா அன்புக்குரிய சங்கையான சகோதரத்தை அல்லா குரான் கண்ணப்பாதும்பரம் இல்லாத பழக்க வழக்கம் ஆண் பெண் கலப்புடன் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக கற்றுக்கொள்றாங்க சொல் ஹதீஷ் சொல்றது ஏழு வயசான தம்பியை திருச்சி படுக்க வைக்கும் எத்தனை வயசுல எத்தனை வயசுல ஒரே வாப்பக்கும் உங்கக்கும் பிறந்த வைச்சோனும் படுக்கையில பிரிச்சு படுக்க வைங்கோ விளமாட்டம் சொல்றாங்க மூணு வகையான உருகு எத்தனை வகை உருக்க எத்தனை வகை மூணு வகையான உருடப் இருக்குது வேண்டும் என்ற அலந்தோ நீட்டா விடுந்தோம் கந்தையானாலும் கசட்டு கட்டுந்தோம் உமர்வியம்மாள் நல்லா கல்வி போட்டேன்னு கேட்டாங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க புதுச வாங்கி ஊடு சனிதன் கண்ணியவான்களாக வாழும்போ சுவர்க்க கண்ணியமாக சேர்க்கோம் அழகோ நிற்போம் வீரரை செய்ய வாழ கஞ்சவும் அழகோடு பெண்கள் சிறதா போட்டு பெண்களுக்கு தேவை பெண்களுடைய வாழ்க்கையில் ஞாபகம் பயங்கோ விஷயத்தே ஒருமுறை சல்லம் வாசலம் கேட்டாங்க சகா வாக்களை பார்த்து பெண்கள் பெண்கள் யாரும் கேட்டாங்க பெண்கள் யாரும் கேட்டாங்க யாரு பதிலும் நேரே நபிகளாருடைய மகனால் தனியினுடைய மனைவி இருக்கிறாங்க கேட்டாங்க பாசிமா உன் வாப்பொரு கேள்வி கேட்கிறாம்மா யாருக்கும் பதில் தெரியாது உனக்கு தெரியுமா கேட்டாங்க என்ன பதில் பெண்கள் சிறந்த பெண்கள் யாருன்னு கேட்டாங்க பாத்தியமா ரவி சொன்னாங்க பெண்கள்ல சிறந்த பெண்கள் யார் புரியுமா அல்லா எராக பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாருன்னு சொன்னா இந்த யா பதிரோக்கு சொன்னா சொன்னாங்க பாத்திமா அப்படிப்பட்ட ஒரு பெண்தான் என்று பாத்தி மாவா புகழ்ந்தாங்க அந்த பாத்திமா சொன்னா பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாருக்கும் தெரியுமா அந்த பெண்களை ஆணும் பார்க்கவும் மாட்டான் அது மட்டுமல்ல பார்க்கவும் எங்களுடைய பெண்கள் போன்ற பரதா இருக்குற கவரே இதனால ஒன்று நடக்குது என்னொன்று அவர்களை எங்களால அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது அவங்க யாருடைய மனைவி இன்னும் தெரியா யாருடைய மகள் எந்த குடும்பத்தை சேர்ந்த பெண் தெரியாது அவங்கட குடும்பத்தை சேர்ந்தவங்கத்தான் அடையாளம் கண்டுபிடிவாங்க வேறொத்த வெளி தோட்டத்துல பார்த்து அடையாளம் காணிடலாம் ஆனா அன்று தாய்மார்க்கு பைத்து சொல்லுங்க எங்களை மனைவிக்கு மனைவியே தாயே நீ போடக்கூடிய பரந்தாவார எங்களை நீ பாதுகாத்து ஒன்னு யாருமே பார்க்க மாட்டாங்க ஆனா நீ மத்தாக்களை பார்க்கறதா போது அவங்களை தெரியா அவங்களுக்கு ஒரு மனிதன் உடுக்கக்கூடிய உடுப்பு மூணு வகை உறுப்பு ஒரு உறுப்பு இருக்குது என்ன உறுப்பு சொன்னா இன்னொரு உடம்ப மறைக்கும் இன்னொரு உறுப்பு இருக்குது உறுப்பு ஆடை நீங்க ஆடைகள் நல்ல உடுப்பு பெண் வெறுமனி அதை கருப்படுத்த மட்டுமல்ல சக்குவாவுடைய உடுப்பை உடுத்துக்கொண்டா அந்த பெண்ணை யாரும் பார்க்கவும் மாட்டாங்க அந்த பெண் யாரையும் பார்க்கவும் மாட்டாள் மூணாவது உறுப்பு இருக்கிறேன் எனக்கு பேச நேரம் இல்ல மூணாவது அதுதான் வெக்கத்தினுடைய ஆலை வெக்கத்து ஆலை பெண்களுக்கு கத்தாயம் இருக்க வேண்டிய உறுப்பு வெட்க உடுப்பு என் பாதுகாக்கப்பட வேண்டும் வெக்கத்தை மறக்க வேண்டும் சல்லம்மாசர் எந்த அளவுக்கு வெக்கம் என்றா சொல்றான் அன்னை ஆயிஷா அன்னை ஆயிஷாவிற்கு நிறைய பெரியமா தெரியும் இருபத்தி ஐந்து நடிக்கு நாற்பது வயசாக இருக்கப்புள்ளதான் இல்ல நடிசல்ல நாற்பத்தி நாலு வயசாக இருக்கான் ஆயிஷா கிட்ட சட்ட நாப்பத்தி மூணு நாப்பத்தி நாலுறா ஐம்பத்தி மூணுக்கு பிறகுதான் மனைவியாக வந்தா யாருடைய மனைவி மனைவி ஐம்பத்தி மூணுக்கு பிறகு வந்த கணவனை பத்தி சொல்ற மாப்பிள் எப்படிப்பட்ட தெரியுமா 18 வயது நிரம்பிய ஒரு பொங்குளத்துள்ள விடவும் வெக்க முடியல இந்த கும்பத்துல வெட்டம் இல்லா பேசுதே வெட்டம் இல்லா பேச அப்படிவே இதில் உல கிழக்கம் இல்லை அல்ல சொன்னாங்க உடுப்பு பக்குவாவுடைய உடுப்பு உடுக்கக்கூடிய உடுப்பு வெக்கத்துடைய உறுப்பு வாழ்க்கையில மகனம் கிடைக்கும் ஒன்று சொல்றேன் வாழ்க்கை அன்போ ரீதியாக சொல்வேன் அல்லா எனக்கு நசீபாக்குவானாக அல்லா அவங்களுக்கு நசீபாக்குவானாக எங்கள பிள்ளைகள் மகரம் பேரோன உண்டான் எங்கள பிள்ளைகளிடத்தில் செங்கள மட்டும் தூரமாகி மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய முரசுக்கு நிற்கமண்டான் கொண்டு சொல்றேன் படித்த குரானையும் ஹதீசையும் சாகிதாக வைத்து சொல்வேன் வாப்பாவாகிய நாங்கள் உம்மாவாகிய எங்களை மனைவி மக்கள் அவங்களோட வாழ்க்கையில மகரம் பேணுவாங்க என்றால் அந்த கொள்கை தானாக எங்களை தானாக வரும் இல்லாத வரையில எந்த மதுரசாவுக்கு பயிட்டாலும் எந்த புள்ளட்ட மரணம் அடையலாம் எங்களை சொல்லுவோம் எழுதி வச்சுக்கொண்ட புரிய நான் சொல்றேன் மாற்றத்தை எழுதி வச்சுக்கொம்போம் போனாலும் சரி எந்த மாற்றம் வந்தாலும் சரி எனக்கு மனைவியின் தேர் மகரம் பேன்ற பழக்கம் இல்லை அந்த பழக்கம் எந்த பிள்ளைகள வாழ்க்கையில வர ஏனா வர ஏதா அது முஸ்தகி ஆனாக்கு உமாக்கு சௌவா செய்யா வாழ்க்கையில ஞாபகம் வாழ்க்கை நடக்கும் வாழ்க்கையில் மகர பெண் வீடு கிடையாது நாங்க சொல்லுவோம் ராவத்தி படுக்கையில திரிச்சு படுக்க வேண்டும் காலையில பார்த்தா பிள்ளை எல்லாம் ஒன்று இருக்கிறாங்க இதுக்கு யாருங்க பொறுப்புதாரி இதுக்கு யாரு பொறுப்பு எல்லாரும் பொறுப்பு உல நாட்களும் பொறுப்பு செல்வந்தர்களும் பொறுப்பு உலகும் பொறுப்பு ஊர்ல உள்ள டீச்சர் பொறுப்பு எங்கசாலையில் இது என்ன இஸ்லாம் காற்றவாளி இது சென்ன செய் பள்ளி கற்றவும் மதரசாக்களுக்கு சவலிக்கிறோம் முக்கியமாக சொல்வேன் அன்புக்குரிய சோதனை சந்ததியை ஜெனரேஷன் பாதுகாக்க வேற ஆண்களுக்கு பெண்கள் பள்ளிக்கு வந்த ரோடு போறதுக்கு வேற ஏரியா போறதுக்கு அவங்க கொடுத்து அவங்க வேற ஏசா பள்ளி உள்ள ஏன் பள்ளி உள்ளுக்கு மட்டு இஸ்லாம் ஒரே ஸ்கூல்ல படித்து கொடுக்கிற டீச்சரும் ஒன்று நான் நான் சொல்றேன் தெளிவு வரோடும் என்ற நோக்கத்தில் பேசுறேன் அங்கெல்லாம் ஒன்றுக்கு பள்ளிக்கு மட்டும்தான் ஏன் பெண்ண அன்பாக சொல்றேன் பெற்றோர்களே அவசரப்படமான நிதானமாக சென்றிருந்தோம் நாங்கள் எப்படிப்பட்ட இஸ்லாம் இந்த பாடசாலைக்குள்ள வரையலும் என்ற எங்களால் என்ன செய்யலும் அதை செய்ய பார்ப்போம் அன்பாக சொல்வேன் வாழ்க்கையில அறால் அரால் பேருந்தோம் களக்குழில் இல்லாத வாழ்க்கை மகரமத்தான வாக்கும் ஒரு ஆணுக்குகரம் ஒரு பெ மூணாவது அம்சம் வாழ்க்கையில் ஜீன் வரோடமா வாழ்க்கையில ஜீன் வரோடுமா வீண்டா மூணாவது வந்தே மகிழ்ச்சி அடித்துக்கொண்டா ரேசி அமலுக்குரிய பௌசு கூறியா அமல் செய்ய பௌசத்தாயின் நோக்கத்திற்கு இருக்கும் வாழ்க்கையில மூணாவது செய்ய வேண்டிய முக்கியமான வேலை மக்களுடைய மக்களை மன்னிங்கோ மக்களை மறந்து உலகத்தில யார் எல்லாம் உங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்களோ அவங்களை மன்னிச்சிருந்தோ அவங்க செஞ்ச அநியாயத்தை மறந்து இருக்க முடியும் பல்யூ பல்யூ குத்தம் செஞ்ச குத்தவாலிய மறந்திருந்தோம் மன்னிச்சிருந்தோம் மன்னிக்கிறது மன்னிக்கிறது நேசி மறக்கோம் வேணும் மறக்க நான துரோகம் செஞ்சுட்டாரு நானே தவறு செஞ்சுட்டாரு நான் நானாவ மன்னிச்சுட்டேன் போலு மறந்தது போல நாங்களும் மறப்போம் பாராட்ட மாட்டோம் அந்த மகனை சொன்னாங்க மகனே உனக்கு நாலு புத்தி நான் சொல்றேன் இந்த நாலு புத்திய வாழ்க்கையின் எடுத்து நட நீ எப்பயுமே கண்ணியவானாக வாழ்வாய் நாங்களும் தடுப்பவாய் சால்லாம் நானே நாலு புத்தி நானே நாள் உடைய சொன்னாங்க உனக்கு நாலு விடயம் சொல்றேன் நீ ஒரு நாளும் வாழ்க்கை நாலு விஷயத்தையும் வாழ்க்கை எடுத்து நடும் வீணாங்க ஒரு நாளும் மறந்துடாதே ஒரு நாளும் மறந்துடாதே இந்த ஞாபகத்தில் வச்சு கொண்டேயே ஒன்னு சொன்னாங்க அல்லாவ மறந்துடாதே ரெண்டாவது சொன்னாங்க உன் மௌத்த மறந்துடாதே நீ அல்ல மறக்காது மௌத்தை மறக்காது அல்லாஹ் மௌத்துடைய சிந்தனையில வாழ வைப்பதாக அல்லாஹுடைய தியாகத்திலேயே வாழ வைப்பதாக விஷயம் சொல்றேன் அந்த நாலுல ரெண்டு பயிர் இன்னும் ரெண்டு மரம் இருக்குது சொன்னாங்க இன்னும் ரெண்டு சொல்றேன் இது வாழ்க்கையில ஞாபகமே வைக்காது இத மறந்தது வெச்சனை கூடாது உன்ன மௌத்த மறக்க கூடாது வைக்கவே கூடாது சொன்னாங்க உனக்கு யாராவது துரோகம் செஞ்சா அந்த வாழ்க்கையில ஞாபகத்தில் வைக்காது ஒருத்தர் பொண்ணு போட்டாரு ஒருத்தர் அநியாயம் செஞ்சாரு ஒருத்தர் எழுர் கையழுத்திட்ட ஒருத்தர் அடிச்சிட்டாரு ஒருத்தர் கோட்டை படித்தாரு மனைவிக்கு பதிலு சொன்னாரு கட்டினாரு அவரை மன்னிச்சுட்டேன் அவரு செஞ்ச தோகத்தை நான் மறந்துட்டேன் மறந்துட்டேன் ரெண்டாவது சொன்னாங்க மகனே நீ மத்தவனுக்கு செஞ்ச உபகாரத்தை மறந்துடு மற்றவனுக்கு செஞ்ச உபகாரத்தை மறந்துடு வாழ்க்கையை புண்டு வாங்க அல்லா எனக்கு நசீவாக்குவாட்டாங்க பேசலேசி பேசுறது நேசி தியறி வாப்பா அமல் செய்யோடும் அமல் செய்யோடும் குடும்பங்களுக்குள்ள மாமா மருமகன்ர்மாமி மருமகன் என்று பிரச்சின பட்டு படிக்கிறோமா நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு உதாரணம் யூசுப் அலை இஸ்வலாக்கு வசலாம் சொல்றான் அசன் அழகான ஒரு சம்பவம் சொல்ல போறோம் அந்த சம்பவம் தான் யூசுபடைய சம்பவம் எப்படி மன்னித்தாரு எப்படி மறந்தாரு கிணத்தில கொண்டைத்து போட்டு வந்து வந்திருக்கிறாங்க அல்லா அகர் கிடைத்த தண்ணி நடந்த வாரங்க முப்பது வருஷத்துக்கு பிறகு வராங்க முப்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு பிறகு வாரங்க கிட்ட சட்ட தொண்ணூறாயிரம் நாள் எத்தனை நாள் சரியா ஒரு வருஷம் எத்தனை நாள் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு பத்தாயிரம்ள்ளிதிட்டாரே அவங்க அடையாளம் கண்டுகொள்ள இல்லைவங்க யார் என்று சொல்லி அவங்க பெரிய ஒரு அரசர் சொல்லி அவங்களுக்கு தெரியல தெரிய ஒரு கவர்னர் அல்லா பகவான் பத்து பேருடைய தந்தின கிணத்துல தந்தினவங்க ஒரு வார்த்தை பேசல ஒரு வார்த்தை பேசல எவ்வளவு அழகாக ட்ரீட்மெண்ட் பண்ணினாங்கண்டா அந்த பத்து பேர்ல ஒயர் தொடர்ந்து சொல்லிட்டாரு குரான் சொல்லுட வாழ்வுக்கு உங்களை போர் ஒரு பேர் பகாரியன் கண்ணிலை ஐயுகல் அபீது அவன் கபீரன் முக்சிவின் அவங்களுக்கு தெரிய யூஸ் உண்டு அவளுக்கு தெரிய கிணத்துல என்று சொல்லி அவளுக்கு தெரிய இவர்தானா சொல்லி சுக புகழ்வுக்கு கடைசியாக கேட்டாங்க இந்த பத்து பேரையும் பார்த்து உங்களுக்கு ஞானம் இருக்குதா அந்த யூசுஃப கொண்டு போய் கிணத்துல போட்ட நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இந்த பத்து பேரும் கேட்டா ஒரு கேள்வி அப்ப யூசுபான்னு கேட்டாங்க எனக்கு நேரம் இட கருக்குதில்லை அவங்க எப்படி கேட்டிருப்பாங்க சொல்றீங்க நான் அன்றைக்கே மன்னிப்பு கேட்டுவிட்டேன் இந்தியின் இந்த தீன் என்ற வாழ்க்கையில் வரோனும் பேச்சு வார்த்தை மட்டுமல்ல இதுவார்கள் சகோதரே அல்லாஹுடைய போறது மட்டுமல்ல எதுக்கு போறோம்டா அது வாழ்க்கையில் வரணும் வாழ்க்கையில் வரோனும் வீண வாழ்க்கையில் கொண்டு வாழ்ந்தோம் வீண் வாரத்துக்காக வேண்டி போறோம் வீடுக்காக வேண்டி போறோம் வீடு வாழ்க்கையில கொண்டு வர போறோம் என்ன பிரயோஜனம் எதனாலுமே பத்தாங்க பண்டைக்கு வந்தாரு செட்டி போட்டே இருக்கிறாரே அசனே கலாலாக போவதே இந்த வாழ்க்கையில உழைப்பு செய்தோம் முயற்சி செய்தோம் அல்லாவுடைய பாதையில போங்கோண்டு வர போனோம் வாக்கோம் சொந்தரிக்க மாட்டோம் மகரம் பேணுவோம் மகரம் பேணுவோம் வாழ்க்கையில் இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க ஒரு பெண் எழுந்து இருக்கிறா நான் முகம் மூடி பத்துவா கேக்குறா நான் முகத்தை மூடின பெண் ஹிஜாறு என்ன முகத்தை நான் மறக்க இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் பேசுறாங்க வாரம் அப்படி எல்லாம் சொல்றாங்க முகத்தை திறந்தா முடிக்க என்ன வாப்பா உண்மை என்ன போட்டு பிரெஷர் பண்றாங்க முகத்தை துறக்க சொல்லி எனக்கு முகம் துறக்கேதுமான கேட்டு போட்டு அவன் சொல்றா என்ன முகத்தை மூடி இருப்பதின் காரணமாக நான் இந்த உலகத்தில் எனக்கு மாப்பிடைகள் கிடைக்காவிட்டாலும் மக்கள் சொன்னாரு நான் ஒரு வனக்கு மகன் யாருக்கும் தெரியாது என்ன பாப்பா என்ன வளர்த்தவர் எனக்கும் தெரியும் நான் வளர்ப்பு மகான் என்று சொல்லி அனந்த ஒரு பங்கு தந்துட்டான் அந்த சொத்து எனக்கு அந்த சொத்து எனக்கு ஹலாலாட்டு கேட்கிறாரே நாங்க சொன்ன அடுத்த அந்த சொத்த திருப்பி கொடுத்துட்டாரு அடுத்த செக்கண்ட் சொத்த திருப்பி குடுத்துட்டாரே மக்களுக்கு மக்கள் தீருக்குள்ளவாங்க ஆனா உழைப்பு செய்தோம் முயற்சி செய்தோ கஷ்டப்படுந்தோ பாடப்படுந்தோட சலா உன் அரை கும்பிவா சபருத்தும் அறை கும்பிவா சபருத்தும் அமௌத்தார் அறை கும்பிவா சபருத்தும் அமௌத்தார் என்று அடக்குமார்கள் நன்னாராயிரம் செல்லுவாங்க உலகத்தை விட்டு பிரிஞ்சு பேசிருக்கோம் உலகத்திற்கு பிரிஞ்சு பேசிருக்கோம் வீணோடைய வாழ்றத்துக்கு பொருப்ப வேண்டும் வீணோடைய வாழ்றதுக்கு சகிப்பு தள்ள வேண்டும் வீணோடைய வாழ்றத்துக்கு கொஞ்சம் கட்டப்பட வேண்டும் யாரே தாக்கமான அல்லாத பொருத்தத்தை மட்டுமார்கள் മലക്കുമാർ പറാൻ വിളവാ മൗതം മലക്കുമാരുടെ കൊരുത് മലക്കുമാർ എന്നെക്കൊണ്ട് കൊരുത് അല്ലാഹുവനെക്കൊണ്ട് കൊരുത് വരുവാൻ യാ അയ്യത്തു അൻ നഫ്സിൽ മുത്ബഇനാ इरജി ഇലാ റബ്ബിക്കീ റാദിയത്തൻ മർദിയ ഫഅമാ ഇൻ കാന മിനൽ മുഖർറബിൻ ഫറൂഹൻ വറൈഹാന വജന്നത്തു നഈം കൊറൻ ചൊല്ലി നല്ലോർൽ മൗതാഹക്കുള് എப்படி മൗതാവാണ് நல்லவர்களுடைய ஊக எப்படி பிரியும் சுகானம் தான் நல்லவங்க ஊத்தாக கடைசியா சொல்றாரு மனைவி பால் குடிச்ச பால் சக்காலத்தில் சுகானம் தான் மனைவி பால் எடுத்துக்கொண்டு வாரத்துக்கு முன்னால வந்து மனைவி பால் படுத்த பார்க்கிறார் இவரு சொல்ற பால் குடிச்சுட்டேன் வாழை நிற்காறு வாழ எல்லாம் பாடப்படுகிறது சராத தகூராம் ரூம் சராத தகூரா வார்த்த பையாக மா மாட்டல்லா சொல்ளுக்கு மக்களுக்குட்டு தண்ணி கொடுக்கறான் அல்லா பால் கொடுக்கிறான் சக்கராசில படுத்துக்கொண்டு பால் பாலாங்க மனைவி பால் எடுத்துக்கொண்டு வாரத்துக்கு மனைவி வாரத்துக்கு முன்னாட மணக்குமார்கள் வந்து பால் இதுதான் வெற்றி காமா இந்த வெற்றிய சொன்னாங்க வெற்றி பெற்று சொல்லி இந்த வெற்றி நீர்ல மட்டும்தான் நீர்ல மட்டும்தான் நீளத்து வைந்தோம் அவசரப்படுந்தோம் அவசியமாக அவசரமாக விழிக்கிறது அண்ணாவுடைய பாதையில போங்கோ உழைப்பு செய்தோ வீடுகளை மறந்துடவான குழந்தைகளை மறந்துடவாணம் பிள்ளைகளை மறந்துடவாணும் அவங்களையும் வீடுக்குள்ள ரசிக்கொண்டோ அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுந்தோ அவர்களையும் வீணோட சேர்த்துக்கொண்டே அல்லா கூடிய பாதையில நாங்களும் பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில பார்க்கிறோம் கண்டுபட்டு விருக்கிறோம் இருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரே அன்பான தெரியாது அந்த மீயத்தோட அதே ஒரு மீயத்தோட எந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரோனும் நான் நல்லவனாக மாறோம் வாழ்க்கையில் திருத்தம் மரோனம் என்று நோக்க சில எதிரி சொல்லுங்க யார் மிக முக்கியமாக ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயத்தான் எங்க மாசம் தவறாவது மூணு நாள் வாரம் தோறம் செய்யக்கூடிய ரெண்டு கஸ்டு நாலாங்கம் செய்யக்கூடிய வீட்டு தாளில் பள்ளி தாளில் ஒரு விஷயத்த அன்பாக சொல்றேன் பள்ளியில வாசிக்கிற தாலீம் அமானம் பள்ளியில வாசிக்கிற தாலீம் அமான ஒத்துவாவதக்கூடியவர் பெரிய ஒரு அமானத்தை இருக்கிறார் அமானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் இம்மாக்கள் ஓதக்கூடிய விடமாக்கள் தயார் செஞ்சு ஏற்பாடு செஞ்சு என்ற காத்து தொழுது அல்லாவும் பக்கம் கையேந்தி அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக் கொண்டு நெருங்கத்தான் அவங்களுக்கு நாங்க சொல்ல தேவையில்லை சொல்லக்கூடிய சலீமுக்காக வேண்டி போடப்பட்டவர் ரெண்டு ரக்காசு தொழுகு எனக்கு விஷயத்தை பாடம் வந்து வாசிக்கிறதுக்கு நான் சில பதவியை பார்த்திருக்கிறேன் முன்கூட்டியே வாசித்து பார்த்தேன் எனக்கு நல்லா விளங்கிட்டது இந்த விஷயத்த நம் ஆகிக்க போறேன் வழங்க வைத்திருந்த காத்து அல்லாட்ட கேட்டு அமல் அதற்கு வார்த்தைகள் எங்க வாயால வெளியாகும் நமக்கு முடிஞ்ச ஒளிச்சல எங்கட வாயால அல்லா வெளியாக்குறாங்க ரசூடுவாகி சில செலவுடைய வார்த்தைகள் இருக்கிறது பத்து பேர் இருபது பேர் கைய தூக்குவீங்க என்ன மன்னிச்சுக்கோங்களோ நான் ஓபனா சொல்றேன் இந்த சபையில கேட்டா எத்தனை பேர்ல வீட்டுல டிவிக்குன்னு கேட்டா எல்லாரும் கையை தூக்குவாங்க என்னோட வீட்டுல தொண்ணூறு வீதமான மக்களுடைய டிவி மார்கட்டத்தை பற்றி பிள்ளைகளுடைய இஸ்லாச பற்றி நாங்கள் கவலைப்படுறோம் தான் ஆனா வெறுமனே கவலை மட்டும் போதாது அதுக்குரிய முயற்சியும் செய்யணும் அதுக்குரிய முயற்சி தான் வீடுகளில் தாலியும் வீடுகள்ல பொறாணுடைய சேர்ந்து மகரம் பேணிக் கொண்டு மகரம் உள்ளவங்க எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க மனக்குமாறும் எனவே அன்புக்குரிய சங்கையாளர்களே வீடுகள்ல தாலீம் வீடுகள்ல பொரியுமா பள்ளியில செல்லப்பட்ட அச்சு விஷயத்தையும் அமானுதமாக சுமந்து கொண்டு பேசி வீட்டில் முதற்கரம் இதுதான் நவீன காலத்துல கித்தாப் இருக்கல நவீன காலத்துல புகாரி சரி கோம் இல்ல நவீன காலத்துல முஸ்லீம் சரி கோவில் நவீன காலம் என்ன பள்ளியில சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை அமாநிலங்களாக சுமந்து கொண்டு பேசி சண்டம் பேசுவாங்க சகோதரத்திலே வீடுகளை கவனத்திலிருந்து ஏற்பாடு செய்யுங்கொள்வானாக எங்க எல்லாரையும் கமோசியல் வானாக நல்லதை கொண்டே அமல் செஞ்சு நல்லதை கேட்டு நல்லது அமல் செஞ்சு அல்லாஹுடைய பொறுத்த பெற்ற கூட்டத்தில் ஆக்கி வைப்பார்கள் الحمد لله رب العالمين لا يعافي نعمه ويكافي مزيدا واغنا يا كريم يا غني يا الله صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه ربنا ومنع عن صنا و ان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين امين ربنا علمنا انت سناوتين لم تقر منا واكرمنا من الخاصين ربنا علمنا انت سناوتين لم تقر منا واكرمنا من الخاصين اليك ربي محببنا اليك ربي محببنا اليك ربي محببنا خالقنا تقبل منا انك انت السميع العليم ربنا عملنا من اجلادنا وطفاياتنا ورضاعنا وجعلنا من المستقيمين امامه ربنا يرحمهما رب كما ربيا يعني صغيره ربنا يرحمهما رب كما ربيا يعني صغيره ربنا يرحمهما رب كما ربيا يعني صغيره رب ان الله تعالى وصلى على النبي لميه وعلى اله وصحبه وسلم اليك في فحدبنا Allahumma khajnaa fi sabirika ila masharikil arubi wa gharibihaa Allahumma khajnaa fi sabirika ila masharikil arubi wa gharibihaa Allahumma hijyatina kullahu fil alaali kullih Allahumma rahut al-Muslimina ila al-Islami razzan jameelah sallallahu ta'ala wa sallam ala al-Nabiyyil, umniy wa alihi wa sallam alhamdulillahi rabbil alai For more lectures visit eslhub.com